நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று திடீர் திடீரென தோன்றி மறையும் நட்சத்திரங்களுக்கு நோவா என்று பெயர் இரண்டு புகையின்றி எரியும் பொருள் நைட்ரோசெலுலோஸ் 3. அமிலங்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. இந்திய சினிமாவின் முதல் பெண்மணி தேவிகா ராணிக்கு முதல் முறையாக தாதா சாஹிப் பால்கே விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது இரண்டு நிறமற்ற மனமற்ற வாயு பெட்ரோல் டீசல் மற்றும் மரம் உள்ளிட்ட கார்பன் சார்ந்த எரிபொருட்களை முழுமை அடையாமல் எரிப்பதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் வாயு எது மூன்று பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் வீடியோ மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி